ாய கிருஷ்ணாய கீதாமிருததுமத்தில் இன்னும் ஏழு ஸ்லோக கோரக்பூர் புஸ்தகத்துல போட்டிருக்காங்க அதுல அந்த ஆறாவது ஸ்லோகம் தியான ஸ்லோகத்திலேயே வந்துடும் முதல் ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு கேட்டா கீதாசாஸ்திரம் இதம் புண்ணியம் எஃப் படேத் பிரயத்த்புமான விஷ்ணோ பதமபாப்னோதி பயசோகாதி வர்ஜிதா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் யார் சுத்தமான உடம்போட சுத்தமான ஒரு தன்மையோட இந்த கீதா சாஸ்திரத்தை படிக்கிறானோ அதுக்கு ஒரு விசேஷனம் போட்டிருக்கார் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இந்த கீதாசாஸ்திரம்னு புண்ணியத்தை கொடுக்கும் மனப்பக்குவத்தை கொடுக்கும் அப்புறம் புண்ணியத்துலேருந்தே நம்மளை விடுவிக்கும் புண்ணிய பாபத்தினால் உண்டாகிற சுக துக்கத்திலேருந்தே விடுவித்து சம்சாரத்திலேருந்தே விடுவிச்சுடும் அர்த்தம் பண்ணிக்கணும் அது மாத்திரம் இல்லை அவனுக்கு வந்து எந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்காது பயசோக்காதி வர்ஜிதஹா அப்படின்னு சொல்லியிருக்கு பயம்னால் உங்களுக்கு தெரியும் அச்சம் ஷோக்கம்னா துக்கம் ஆதின்னு போட்டிருக்கார் மற்ற எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் திடீர்னு ஏதோ காரணம் ஒரு ஏறம் தெரியாத ஒரு துன்பம் பொறாமை கெட்ட குணங்கள் இதெல்லாம் கூட இருக்காது அதில் நமக்கும் சொசைட்டிக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த ஒரு மனசில் எந்த உணர்ச்சிகளும் இருக்காதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்புறம் விஷ்ணுவதம் அவாப்பினோத்தீங்கிறார் விஷ்ணோஃப் பதம்ங்கிறது மோக்ஷம் ஆனந்தம் நிறைவு திருப்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா கீதாத்தியனசீலசிய பிராணாயாம பரஸ்யச்ச நைவசந்திஹி பாப்பானி பூர்வஜென்ம கிருத்தானிச்ச இதோடய அர்த்தம் என்னென்னு யார் விடாமல் கீதை படிச்சுட்டே நிறைய நேரம் கீதைக்கு ஒதுக்கிறானோ அப்புறம் பிராணாயாம அபியாசம் பண்ணிகிட்டு அவனுக்கு பூர்வ ஜென்மாவில் பண்ணியிருக்கிற பாபம் எதுவுமே வேலை செய்யாது அதாவது இந்த ஜென்மாவில் பாப்பமெல்லாம் உண்டாகி துக்கமெல்லாம் வராது ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் பிராணாயம் அபியாசமும் கீதை பாராயணமுமே பண்ணிகிட்டுருக்கிற காரணத்தினால அவனுக்கு பாபங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் கீதையரோட பெருமை நம்ம கீதையை படிச்சுட்டே நமக்கு ஒரு பாப்பமும் வேலை செய்யாது இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் நிறுத்திவிட்டு மற்ற காரியமெல்லாம் பண்ணினோம்னா பாப்பங்கள் வேலை செஞ்சு துன்பங்கள்லாம் வரும்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் மூணாவது ஸ்லோகம் சொல்கிறது மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்கரத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரம் மலநாசனம் அதாவது நாம் தினமும் உடம்பில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறோம் அது மாதிரி பகவத்கீதைங்கிற ஜலத்தில் தினமும் ஸ்நானம் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து நம்முடைய சம்சாரம் அதாவது மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இந்த உலகத்தில் சுக துக்கத்தில் உழன்று கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய அழுக்குகளை எல்லாம் போக்கிவிடும் அப்படி இந்த மூன்றாவது ஸ்லோகம் சொல்கிறது தினே தினே ஜலஸ்நானம் பும்சாம் மலநிர்மோச்சனம் பவதி தினந்தோறும் ஜலஸ்நானம் பண்றது மனிதர்களுக்கு உடம்புல இருக்க அழுக்க போக்குகிறது சக்த்கீதாஹசி ஸ்நானம் அது கொஞ்சம் கொஞ்சமா தினமும் கீதை படிச்சுட்டே இருந்த கீதைங்கிற நீர்ல மனசை குளிப்பாட்டின்றே இருந்தோம்னா இந்த ஜீவாத்மாவுக்கு சம்சாரம்ங்கிறது உண்டு பண்ணாது அப்படிங்கிறது பொருள் கீதா சுகீதா கர்த்தவியா கிமன்னிஹி சாஸ்திர விஸ்தரைஹி யாஸ்வயம் பத்மநாபஸ முகபத்மாத்வினிஸ்ரதான்னு நாலா ஸ்லோகம் சொல்கிறது அதாவது பகவத்கீதையை படித்தாலே போகும் மற்ற சாஸ்திரமெல்லாம் படிக்க வேண்டாம் எல்லா சாஸ்திரத்தோட விஷயமும் இந்த சாஸ்திரத்தில் வந்துடுறது ஆகையினால இது மனசை பக்குவப்படுத்திக்கணுமா அதுக்கு உபாயம் சொல்லியிருக்கு தியானம் பண்ணணுமா அதுக்கு உபாயம் சொல்லியிருக்கு தத்துவஜானங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கு வேல்யூஸ் எல்லாம் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கு திரும்ப திரும்ப இந்த சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தாலே போகிறோம் ஏன்னா சாட்சாத் திருமுகத்தாமரையிலிருந்து வந்தது ஆகவே இது ஸ்ரத்தா பக்தியோட கீதையை படித்தாலே போகணும் மற்ற சாஸ்திரம் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு சாதாரண ஜனங்களுக்கு இந்த கீதா சாஸ்திரமே மோஷத்தை கொடுத்துடும் என்பது தான் கீதா சுகீதா கர்த்தவியா கீதையை நல்லா படிக்கணும் அந்நீகி சாஸ்திர விஸ்தரேகி கிம் மற்ற சாஸ்திரங்களை விரித்து கொண்டே போவதால் என்ன பிரயோஜனம் யாஸ்வயம் பத்மநாபஸ் முகபத்மா தினிஸ்ருதா சாட்சாத் பத்மநாபன் மகாவிஷ்ணு அவருடைய முகபத்மம் அந்த திருமுக தாமரையிலிருந்து வினிஸ்ருதா வந்தது அந்த கீதையே படித்தாலே போரும் என்பதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பாரதாமிரத சர்வஸ்வம் விஷ்ணோர் பக்ராத் வினிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜென்ம நவீத்யதே அப்படின்னு அஞ்சாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கு பகவத்கீதையை கங்கை ஜலத்தோட ஒப்பிட்டுருக்கார் கங்கையோட உயர்ந்தது அது வந்து ஸ்தூலமாக இருக்கிற ஒரு ஜலம் இது ஞானபூர்வகமானது இது எப்படிப்பட்டதுன்னா பாரதத்தினுடைய அமிர்தம் பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தர்மங்கள் தத்துவஜான விஷயங்கள் எல்லாம் அப்படி பிழிஞ்சு கொடுத்துருக்கு அதனால் பாரத அமிர்த்த சர்வஸ்வம் சர்வஸ்வம்னு சொன்னால் எல்லாருடைய சொத்துன்னு சொல்றது உண்டு ஒரு தனி சொத்து ஸ்வத்வம் சர்வஸ்வம்னா எல்லாருக்கும் சேர்ந்த சொத்து இப்போ கோவில் இந்த மாதிரி பொது நிறுவனங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் சர்வஸ்வம் என்று சொல்றது உண்டு ஆகா எல்லாருக்கும் சொந்தமான பாரதம் அதனுடைய அமிர்தஸ்வரூபமான பகவத்கீதைன்னு சொல்லலாம் விஷ்ணோர் வக்ராத் வினிஸ்ருதம் விஷ்ணுவினுடைய முகத்தாமரையிலிருந்து வந்தது என்று இந்த ஸ்லோகத்திலேயும் இருக்கு கீதா கங்கோதகம் பீத்வா கீதைங்கிற கங்கா ஜலத்தை சாப்பிட்டுட்டான்னா படிக்கணும் பிபத்தி அப்படின்னு சொல்லலாம் யார் இந்த கீதைங்கிற கங்கா ஜலத்தை சாப்பிட்றானோ அவனுக்கு மறுஜன்மா கிடையாது அந்த ஜீவாத்மாவுக்கு மறுபடியும் தேகாபிமானம் இந்த அந்தகரணத்துல அபிமானம் எல்லாம் வராதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் புனர்ஜென்மா வராதுங்கிறத ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடியும் சூக்மசரீரத்தோடையும் ஸ்தூல சரீரத்தோடையும் சம்பந்தம் ஏற்படாது நம்ம ஈஸ்வரஸ்வரூபமாகவே இருந்து நம்ம மோட்சத்திலேயே இருப்போம் அப்படிங்கிறது அர்த்தம் ஆறாவது ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதாவது ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவா ஏகோ மந்திரஸ்தசிய நாமானியானி கர்மாப்பியேக்கம் தசிய தேவசிய சேவை நம்ம படிக்கணும்னா தேவகி புத்திரனுடைய அதாவது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினுடைய கீதா சாஸ்திரத்தை படித்தாலே போகிறோம் ஒரு சாஸ்திரமே நமக்கு போகிறோம் நமக்கு ஒரு கடவுளே போறோம் ஒரு ஃபார்மே போரும் ஏகோ தேவோ தேவகி புத்த ஏவ தேவகி புத்திரனான கிருஷ்ணன் ஒருத்தனே நமக்கு தேவதேன் அவன் ஒருத்தனே போரும் அது ஒரு மந்திரம் நமக்கு போறோம் கிருஷ்ணனுடைய திருநாமங்கள்ல ஏதோ ஒரு திருநாமத்தை எடுத்துக்கலாம் இல்லாட்டி எல்லா திருநாமங்களையும் சொல்லலாம் கிருஷ்ணனுடைய திருநாமங்கள் மாத்திரமே நமக்கு போதுமானது அவனுக்கு சேவை பண்றந்தாலே அந்த கர்மாவே போரும் கிருஷ்ணன் என்ன சொல்லிருக்காரு உன்னுடைய அன்றாடக் கடமைகளை ஒழுங்காச்சை குடும்ப கடமைகளை ஒழுங்காச்சை சமூக கடமைகளை ஒழுங்காச்சேன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் கிருஷ்ணன் அவரே சொல்லியிருக்காரு ஒன்பதா அத்தியாயத்தில் சொல்கிறார் எத் கரோஷி எது அஷ்னாசி எத் ஜுஹோஷி ததாசியது எத் தபஸ்யசி கவுந்தேய தத் குருஷம் நீ என்ன பண்ணாலும் சரி எதை கர் எத் கரோஷி எது என்ன சாப்பிட்டாலும் சரி எத் ஜுகோஷி எதை நீ ஹோமம் பண்ணாலும் சரி நீ யாருக்கு எந்த தானம் பண்ணினாலும் சரி எத் ததாசியது எத் தபஸ்யசி என்ன தபஸ் சரி அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்கார் ஒன்பதா அத்தியாயத்தில் அப்படி பார்த்தோமானா கிருஷ்ணர் ஒருத்தரையே நாம் தெய்வமாக கொண்டு அவருடைய திருநாமங்களையே சொல்லி அவரு சொல்லி கொடுத்த கீதையவே படித்து அவருக்காகவே அவரை பொருட்டே மனசில் வச்சு நம்ம கர்மாவை பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு எப்பவும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம உள்ளூர ஆழமான மனசில் பரம சாந்தியோட ஆனந்தமாக இருப்போங்கிறது இந்த கீதா மகாத்ம ஸ்லோகங்களுடைய பரம தாற்பயம் எல்லோருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி